பாடம் ஒன்பது பாங்க சொல்வதற்காக போட்டி போடுவது யார் வாங்க சொல்வது என்ற விஷயத்தில் சிலர் தர்கித்துக் கொண்டனர் அவர்களிடையில் சாலிபின் அபி வக்கா சபி அல்லாஹும் அவர்கள் சீட்டு கொலுக்கி போட்டார்கள்